வணக்கம் நன்றினியின் பதினெட்டு சித்திரை மாதம் பதினாறாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் தமிழக செய்திகள் தஞ்சை மாவட்டம் விளாங்குடியில் கொள்ளிடம் ஆற்று மணல் குவாரி அமைக்க இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது எட்டாம் வகுப்பு வரை ஸ்மார்ட் வகுப்புகள் அமைக்கிறது திட்டமிடப்பட்டுள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் சித்திரை திருவிழாவையொட்டி மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் நடைபெற்ற தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து எழுத்தனர் கதிராமங்கலத்தில் ஒஎன் நிறுவனம் அமைத்துள்ள குழாயில் மீண்டும் எண்ணெய் கசிவு ஏற்பட்டுள்ளதால் அப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள அனைத்து எண்ணெய் கிணறுகளையும் மூடிவிட்டு ஒஎன் நிறுவனம் வெளியேற வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டத்தின் பல பகுதிகளில் பயங்கர வெடி சப்தத்துடன் நேற்று காலை மிக லேசான நில அதிர்வு ஏற்பட்டது கோவை மாவட்டம் கண்ணம்பாளையம் பகுதியில் தொழிற்சாலை ஒன்றில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இந்திய செய்திகள் பிரதமர் மோடி அவர்கள் ஒவ்வொரு அண்டை நாடுகளுடன் நல்லுறவை வைத்துக் கொள்ளவே விரும்புவதாக அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் தூய்மையான கிராமங்களை உருவாக்கினால் மட்டுமே இலவச அரிசி வழங்கப்படும் என அம்மாநில துணைநிலை ஆளுநர் கிரண் பேடி நிபந்தனை விதித்துள்ளார் கேரளாவில் பழங்குடி வகுப்பைச் சேர்ந்த தொன்னூறு வயது மூதாட்டி பள்ளி இறுதித் தேர்வை எழுதி அசத்தியுள்ளார் காஷ்மீரில் தாசில்தார் பணியிடங்களை நிரப்புவதற்காக நடத்தப்படும் போட்டித் தேர்வின் நுழைவுச்சீட்டில் கழுதை படம் இடம்பெற்றிருந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மணிப்பூர் உயா்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக ஜம்மு கஷ்மீர் பொறுப்பு தலைமை நீதிபதியான சுதாகா் நியமிக்கப்பட்டுள்ளாா் பிளஸ் டூ முடிச்ச உடனே உங்க கைவேற்ற செல்வம் காலேஜ் ஆப் டெக்னாலஜி பி இல்ல சிவில் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இசிஇ ட்ரிபிள்இ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பி டெக் பயோடெக்னாலஜி எம்பிஎ எம் சிஏ எல்லா கோர்சஸும் இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் மட்டும் இல்லாம கூகுள் கிளாஸ் ரூம் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் லைப்ரரி ஸ்போர்ட்ஸ் ரிசர்ச்மெண்ட் பெசிலிட்டியும் இருக்கு செல்வம் நாமக்கல் அயல்நாட்டு செய்திகள் ஆப்கானிஸ்தானில் கூட்டு பொருளாதார திட்டத்தினை செயல்படுத்த இந்தியா மற்றும் சீனா ஆகிய நாடுகள் ஒப்புக் கொண்டுள்ளன நிதி மோசடி வழக்கில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர்க்கு நான்கு ஆண்டுகள் சிறைத் தண்டனை விதித்து அமெரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மத்திய அமெரிக்காவைச் சேர்ந்த கோத்தமாலாவில் அளவுக்கு அதிகமான கைதிகள் அடைக்கப்பட்டிருந்த சிறையில் கலவரம் மூண்டதில் ஏழு பேர் உயிரிழந்தனர் இருபத்தி பேர் காயமடைந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒராம் ஆண்டு நடந்த வங்காளதேச விடுதலை போர் நினைவு சின்னத்தின் ஒரு பகுதியாக மீ 4 ரக ஹெலிகாப்டர் ஒன்று மற்றும் PT டி எழுபத்தி ஆறு ரக பீரங்கிகள் இரண்டு ஆகியவற்றை வங்காளதேசத்திடம் இந்தியா ஒப்படைத்துள்ளது இவை வங்காளதேச அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட உள்ளன மியான்மர் விவகாரங்களுக்கான ஐ சிறப்பு தூதராக சுவிட்சர்லாந்தை சேர்ந்த கிறிஸ்டின் ஸ்ரோனர் பர்கினரை பொதுச் செயலாளர் அண்டனியோ குட்ரஸ் நியமித்துள்ளார் தேனீக்களை கொள்ளும் அளவுக்கு நச்சுத்தன்மை வாய்ந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளை வயலில் பயன்படுத்துவதற்கு ஐரோப்பிய யூனியன் தடை விதித்துள்ளது வணிகச் செய்திகள் ரிசர்வ் வங்கியில் காலியாக உள்ள துணை கவர்னர் பதவிக்கான இறுதிப் பட்டியலுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒன்பது பேர்களுக்கான நேர்காணல் மே பத்தாம் தேதி நடைபெறும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி பணமதிப்பு நீக்கம் போன்ற நடவடிக்கைகளால் வரி செலுத்தும் மக்களின் எண்ணிக்கை மேலும் பதினெட்டு லட்சம் உயர்ந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையில் இந்தியா தெரிவித்துள்ளது இந்தியாவில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு செப்டம்பர் முதல் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வரையில் புதிதாக முப்பத்தி லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக நிதி ஆயோக் கூறியுள்ளது கச்சா எண்ணெய் முதல் துறை வரையில் கோலோற்றி வரும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் நான்காம் காலாண்டு லாபம் முன் எப்போதும் இல்லாத அளவில் ஒன்பதாயிரத்தி முப்பத்தி கோடியாக அதிகரித்து சாதனை படைத்துள்ளது அமெரிக்காவில் தொழில் துவங்க கோவை முதலீட்டாளர்கள் முன்வர வேண்டும் என்று அமெரிக்க பொருளாதாரத்துறை அமைச்சகத்தின் கவுன்சில் ஜெனரல் அழைப்பு விடுத்துள்ளார் விளையாட்டுச் செய்திகள் ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் காலிறுதி போட்டிகளில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றும் கிடாம்பி ஸ்ரீகாந்த் ஆகியோர் தோல்வியடைந்தனர் சாய்னா நேவால் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் ஆசிய கோப்பை மகளிர் டி டுவெண்டி கிரிக்கெட் தொடர் வரும் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் பதினொன்றாம் தேதி வரை மலேசியாவில் நடக்கவுள்ளது இதில் இந்தியா பாகிஸ்தான் இலங்கை வங்கதேசம் தாய்லாந்து மலேசியா ஆகிய அணிகள் பங்கேற்கின்றன ஆசிய யூத் குச்சி சென்னை சாம்பியன் போட்டியில் இந்திய வீராங்கனைகள் மூன்று தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளனர் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் ஹாக்கி அணிகளின் கேப்டன்களாக ஸ்ரீஜேஷ் மற்றும் ராணி ராம்பால் ஆகியோர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இறுதி வரை நியமிக்கப்பட்டுள்ளனர் முதலமைச்சர் கோப்பை தடகள போட்டிகளில் பெண்கள் பிரிவில் சென்னை அணி சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது திரைச்செய்திகள் மேடம் டுசார்ட் அருங்காட்சியகத்தில் தெலுங்கு நடிகர் மகேஷ் பாபுவுக்கும் மெழுகு சிலை வைக்கப்பட உள்ளது மே பதினோராம் தேதி சாவித்ரியின் வாழ்க்கை படமான நடிகையர் திலகம் விஷாலின் இரவு இரும்பு திரை அரவிந்த் சாமியின் பாஸ்கர் ஒரேராஸ்கள் மற்றும் அருள் நிதியின் இரவுக்கு ஆயிரம் கண்கள் ஆகிய நான்கு படங்கள் வெளியாகின்றன ஜப்பான் சென்றுள்ள இயக்குநர் ராஜமௌலி அங்கு பாகுபலிக்கு ரசிகர்கள் கொடுத்து வரும் ஆதரவை கண்டு நிகழ்ச்சி அடைந்துள்ளார் மேலும் அவர்களுடன் புகைப்படமும் எடுத்துள்ளார் சினிமா பைனான்சியர் போத்ரா தொடர்ந்த அவதூறு வழக்கில் நடிகர் ரஜினிகாந்த் ஜூன் ஆறாம் தேதி நேரில் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இத்துடன் நட்டினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன ஒரு நிமிட யோசனை நித்தம் ஒரு முத்து அஞ்சல் தலை செய்திகள் சமையல் சமையல் பாட்டோடுதான் நான் பேசுவேன் போன்ற தரமான ஒலிக்கோப்புகளை செய்விமடுக்க டபிள்யூ டபிள்யூ டப்யூ டாட் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்